வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களாலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது முந்திரி நெய் மிச்சாய் செய்ய பொருட்கள் முந்திரி ஒரு நெய் ஒரு ஸ்பூன் சர்க்கரை அரை கப் செய்யமுறை முதல்ல முந்திரிய சாப்பர்ல பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சிடலாம் மிக்சியில சர்க்கரை போட்டு ஒரே ஒரு திருப்பி திருப்பிட்டு எடுத்து வச்சிரும் பவுடர் பண்ணக்கூடாது அடிகளமான பாத்திரத்தை எடுத்து ஸ்டோவில வச்சு ஸ்டோபத்தை வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதும் நெய் ஊற்றிடுவோம் நெய் உருகினதும் இந்த சுகரை பரவாயில்ல போட்டி அப்படி உருகும் அதுவே உருகும் கொஞ்சம் உருகினதும் நம்ம அப்படி லைட்டாக கலந்து விடுவோம் அது கேரமலைஸ் ஆகணும் கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகணும் ரொம்ப டார்க் ஆகிட்டோன்னா தீஞ்சிரும் ரொம்ப டார்க் ஆகாமல் கோல்டன் ப்ரவுன் கலர் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை முந்திரி கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்துட்டு பக்கத்தில் ஒரு எவ்வளோ சில்வர் பிளேட் வச்சு லைட்டாக நெய் தடவிட்டு நெய் மிட்டாய் அதுல பொட்டி நல்லா பரப்பி விட்டுடுவோம் பரப்பிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லயே சீக்கிரம் செட் ஆயிடும் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அத உடனே டூ த்ரீ மினிட்ஸ் கழிச்சு கட் பண்ணிட்டு எடுத்தோம்னா சூப்பா பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி முந்திரி நெய் மிட்டாய் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம்